சயின்ஸ்லி வழங்குவர் உங்கள் சரவணன் அருங்காட்சலாம் இன்றைய சயின்ஸ் டெய்லியில இயற்பியல் தொடர்பான ஒரு அறிவியல் செய்தியை தெரிந்து கொள்ளலாம் அழுத்தத்தின் கீழ் உங்கள் இரத்த நாளங்கள் வெடிக்காததற்கான காரணம் என்ன என்பதை பற்றிய ஒரு அறிவியல் செய்தி இரத்த அழுத்தத்தில் ஏற்படும் அழுத்தமான அதிகரிப்புகளை கையாள அவற்றுக்குள் இருக்கும் செல்கள் அவற்றின் அமைப்பை மாற்றுகின்றன என்பதுதான் இந்த செய்தி உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் உங்கள் உடலில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மைல்கள் இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை தள்ளுகிறது அந்த துடிப்புகள் ஒவ்வொன்றும் இரத்த நாள சுவர்களில் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன சில நேரங்களில் அது அதிக அழுத்தமாக இருக்கும் நீங்கள் ஓடும்போது அல்லது பயப்படும் இது நிகழும்போது உங்கள் இரத்த நாளங்கள் வெடிப்பில் இருந்து பாதுகாப்பது ஒரு புதிய ஆய்வு அவற்றை எவ்வாறு சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் புரிந்து கொள்ள விரும்பினோம் என்று அந்த ஆய்வாளர் சொல்கிறார் அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்கள் இந்த மாற்றங்களை பாத்திரங்களில் எல்லா நேரங்களிலும் நிகழ்ச்சுகின்றன என்றும் குறிப்பிடுகிறார் இயற்பியலாளரான சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய அவர் உள்ளடக்கிய செல்களில் அவரது குழுவினர் மாற்றங்கள் நமது இரத்த அழுத்தம் திடீரென அதிகரிக்கும் போதெல்லாம் அந்த இரத்த வெடிப்பதை தடுக்கின்றன செல்கள் செய்வது திரவம் போன்ற விரிவாக்கத்துடன் நிகழ்வு மற்றும் கட்டமைப்பு ரீதியாக தகவமைப்பு ஆகும் என்று அந்த குழு அதே நேரத்தில் அந்த நாளங்களை உள்ளடக்கிய செல்களில் உள்ள சிறிய போன்ற புரதங்கள் வியத்தகு முறையில் மறுசீரமைக்கப்படுகின்றன டெசல்ஸ் மற்றும் அவரது சகாக்கள் இந்த கட்டுரையை பற்றிய நேச்சர் பிசிக்ஸ் இதழில் அவர்கள் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டது என்னவென்றால் புதிய கண்டுபிடிப்புகள் அப்படியே மனித உடலில் உள்ள பாத்திரங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருந்து வரவில்லை பதிலாக விஞ்ஞானிகள் ஒரு பாத்திரத்தில் ஒரு சிறிய செயற்கை இரத்த நாளத்தை உருவாக்கினர் அவர்கள் நூற்றி இருபது மைக்ரோ மீட்டர் அதாவது ஜீரோ புள்ளி அகலமுள்ள இந்த பாத்திரத்தை மனித செல்களால் வரிசையாக கட்டினார் மனித போலவே இந்த உள் அடுக்கு மெல்லியதாக இருந்தது செல் தடிமண் மட்டுமே இந்த முறையான பெயர் பாத்திரத்தின் தெரியும் அந்த உள்புரணியில் உள்ள செல்கள் தசை புரதத்தின் மெல்லிய இழைகளை கொண்டுள்ளன ஆக்டின் என்று அழைக்கப்படும் இந்த புரதம் சுருங்கவோ அல்லது ஓய்வெடுக்கவோ முடியும் நீங்கள் சக்தியை செலுத்த வேண்டியிருக்கும் போது தசைகள் எவ்வாறு இருக்கமடைகின்றன என்பது போன்றது நம் உடலில் ரத்த ஓட்டம் இரத்த நாள சுவர்களின் அழுத்தத்தை ஏற்படுத்தியும் ஒரு குழாய் வழியாக திரவத்தை தள்ளும் ஒரு சாதாரணமான சிரிஞ்சு பம்பை பயன்படுத்தி டெசல்ஸின் குழு இந்த இரத்த ஓட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில அந்த பாத்திரத்தில் உள்ள பாத்திரத்தில் நாங்கள் ஒரு பலூனைப் போல ஒரு பாத்திரத்தை வெடிக்க செய்து என்ன நடக்கிறது என்று பார்க்க முடிவு செய்தோம் என்று டெசல்ஸ் கூறுகிறார் ஒளிரும் சாயங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த நுண்ணோக்கிகள் மூலம் புறணியின் ஆப்டின் நகர்ந்து மறுசீரமைக்கப்படுவதை அவர்கள் கவனித்தனர் இது முற்றிலும் மறுசீரமைக்கப்படுகிறது என்று டெசல்ஸ் விளக்குகிறார் இது இந்த தொண்ணூறு டிகிரி மாற்றத்தை செய் அழுத்தத்திற்கு முன் ஆக்டின் பாத்திரத்தின் நீல முழுவதும் ஓடியது அது ரயில் தண்டவாளங்களைப் போல தெரிந்தது ஆனால் அதிகமாக பரவி இருந்தது அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு புரதங்கள் இப்போது பார்க்கத்தின் உட்புறத்தை சுற்றி அடுத்து அந்த குழு செல்களில் ஆக்டினை அகற்றிவிட்டு மீண்டும் பரிசோதனையை நடத்தி ஆக்டின் திசு மிகவும் மென்மையாக மாறியது இப்போது அதனால் அழுத்தத்தை நன்றாக கையாள முடியவில்லை ரத்த நாளங்களை வலுப்படுத்த ஆக்டின் முக்கியமானது என்று டெசல்ஸ் முடிக்கிறார் அது இல்லாமல் செல்கள் தகவமைத்துக் கொள்ள முடியாது இந்த சோதனை பலர் செய்வதில் அடிப்படையில் வேறுபட்டது என்றும் கூறுகிறார்கள் புதிய ஒரு பயோ மெக்கானிக்கல் பல்கலைக்கழகத்தில் என்பவர் கூறுகிறார் அதற்கு பதிலாக இது உண்மையான அழுத்தத்தை பயன்படுத்தியதால் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது ஏனெனில் செல்கள் விட மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்கின்றன என்று சொல்கிறார்கள் செல்கள் திரவ படிகங்களைப் போல செயல்படுகின்றன ஆக்டின் அடிக்கல் ஏற்படும் இந்த கட்டமைப்பு மாற்றம் நெமட்டோடைனமிக்ஸ் எனப்படும் ஒன்றின் காரணமாகும் இது ஒரு பெரிய செல் ஆனால் மிகவும் எளிமையான கருத்தாக சொல்லப்படுகிறது டைனமிக்ஸ் என்பது காலப்போக்கில் ஏதாவது ஒன்றில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது மேலும் நெமட்டிக்ஸ் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வழியில் சார்ந்த திசுக்களை குறிக்கிறது இரத்த நாளங்களை உள்ளடக்கிய செல்கள் மாறும் விதம் அந்த குழாய்கள் விரிவடைந்து தங்கள் தங்களை மறுவடிவமைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது இது திரவ எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை போன்றதான் திரவ படிகங்கள் திரவங்களைப் போல ஆனாலும் அவை ஒரு திடப்பொருளின் ஒழுங்கான அமைப்பையும் விரிவாக்கத்தை விரவம் போன்றது என்று இந்த செயல் உண்மையான விலங்குகளில் மற்றவர்கள் பார்த்ததை பிரதிபலிக்கிறது என்றும் சொல்கிறார் உதாரணமாக வரி மீனில் இதயம் துடிக்க தொடங்கும் போது அதே பிரதிபலிப்பை காணுகிறோம் இதே போன்ற இந்த செயலை பார்ப்பதும் எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது என்று கூறுகிறார் சிறுநீரகங்கள் அல்லது நுரையீரல் போன்ற இடங்களில் உள்ள இரத்த ஆளங்களை படிக்க புதிய த்ரீ மாதிரியை பயன்படுத்துவதில் மற்ற விஞ்ஞானிகள் ஆர்வமாக உள்ளனர் என்று கூறுகிறார் அவரது குழுவின் சோதனைகள் எண்டோடெலியல் செல்களை மட்டுமே பயன்படுத்தினர் இவை தந்துக்கிக்கள் போன்ற மிக இரத்த நாளங்களில் காணப்படுகின்றன பெரிய நாளங்கள் அவற்றை சுற்றி தசைகளைக் கொண்டுள்ளன எதிர்காலத்தில் தனது குழுவின் புதிய மாதிரியை பயன்படுத்தி இது போன்ற விஷயங்களை பார்க்க அவர் நம்புகிறார் மீண்டும் மற்றும் சயின்ஸ் டெய்லியில இது போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களுடன் சந்திக்கிறேன் உங்கள் சரவணன் அருள்களும்